मातुलो यस्य जननी सर्वमंगला ீகோ மாசனீமன்கோவ கஜரீஸ்தூயத்தை நித்தம் விபுதைகை சேவசிபிரமூரீ வராங்க முத கரெர்வீம் கமலாக்கோட்டி பிரதினேற்றா தாங்கே சர்வசாதிக்கேத்யம் நாராயணி நமஸ்து சஷஷிஸ்வினா சனாமே நாராயணி நமோஸ் ஷரீனித்ணபராணே சர்வாத்திஹரேவி நாராயண மாதேணம் நமஸ்தை நமஸ்தை நமஸை நமோ நமதிணாந்திரம் டைபாய சூத்தகம் முனீந்திரம் ஸ்ரீங்க நி வியம் ஹியதூத்தம் ீராம சிவேந்திராண்டூன் சனோஸ்மி மாதே ஷா த்தமேவீணம் மேவேவ ஓ நமோ விதிய சம்பிராய வம்ச ரிஷிபோ மஹோ நமோ குருப்பிரோமூ तापत्रय विनाशाय விஷோத்பதித்தாபயிருஷ்ணாய் எதன்வாதித்தாச்சேஸ்வராட் आदिकवये ते मृदाम यथा मृषा सदा ி மருமயோ மருஷா தாம்ப சதாஸ்து சத்தம் பரம் ஹர்மிரோஜி கைத்தவோம் வேவமூபம் சசூனு குரு முனாயணம் நமஸை நோத்தமீ சரஸ்வீ வியசோரேத் கிருஷ்ணா வாசுதேவா நந்தோப்ப இருபத்தேழாவது விஷயச்சி விஷய மாமரத்தி மய்விரீய திஸ்மனோரம் சதத்ஸ மனோமீஸ் சங்கம் आत्मवान इक्षेमे विविक्त ூரத்தே விசீனித்தமிரி நேத் बंद्रसंगोषित संगा तत् इन पढ़चर ना और அதுக்கு பிறகு நம்ம ஸ்லோகத்துக்கெல்லாம் அர்த்தம் பார்க்கலாம் முதல் ஸ்லோகத்திலிருந்து பதினோராவது ஸ்லோகம் வரையிலும் மோக்ஷாதன விசாரம் மோக்ஷாதன விசாரம் மோக்ஷாதனங்கள் பலவா ஒன்றா பலவா எனினும் ஒவ்வொன்றும் தனித்தனியே முக்கியமானதா அந்த கேள்விக்கு பகவான் என்ன சொன்னார் மோட்ச சாதனம் ஒன்று மோட்ச சாதனம் பக்தி தான் மற்ற சாதனங்களெல்லாம் அவங்கவங்களுக்கு தகுந்த மாதிரி சொல்லியிருக்கிறார்கள் ரொம்ப முக்கியமான அதுக்காக மற்ற சாதனங்களை தப்புன்னு நம்ம சொல்லலை எந்த சாதனமாக இருந்தாலும் அதில் பக்தி சேர்ந்ததுன்னு சொன்னால் அந்த சாதனம் மோக்ஷத்துக்கு சாதனமாகிடும் அக யோகமோ தர்மமோ சாங்கியமோ எதாக இருந்தாலும் அதோட பக்தி சேர்ந்ததுன்னா அது மோட்சத்துக்கு சாதனமாகிடும் பக்தி இல்லாத சாதனங்கள் மோட்ச சாதனமாக ஆகாது ஆகவே பக்தியை பற்றி சொல்லியாச்சு பக்தின்னு சொன்னால் நேற்றைக்கே ராத்திரி வகுப்பில் கேள்வி நி பதில் சொன்ன நிகழ்ச்சியில் சொன்னேன் நிலையில்லாத பொருளை செலுத்துகிற அன்பை அறிவுனால் புரிஞ்சுகிண்டு நிலையில்லாத அறி நிலையில்லாத பொருளை செலுத்துகிற அன்பு நமக்கு நிறைவை தருவதில்லை மாறாக துன்பத்தையே தருகிறது நிலையான பொருளில் அன்பை செலுத்தினால் நிறைவும் பேரின்பமும் கிடைக்கிறது ஆகவே நிறைவான பொருளாகச் சொல்லப்படுபவர் அருளாளர்களால் சாஸ்திரங்களால் சொல்லப்படுபவர் பரமேஸ்வரன் இறைவன் ஒருவன் இருக்கிறார் அவரிடத்தில் நீ பிரீத்தி வச்சு பழகு இறைவனிடத்தில் பிரீத்தி வச்சு பழகு சகுண பிரம்மன்தான் சகுண பிரம்ம ஈஸ்வரன் ஜெகத்கர்த்தா ஜெகத் அந்தர்யாமி ஜெகத்காரணன் இப்படிலாம் சொல்லப்படுற லக்ஷணங்களெல்லாம் உடைய ஈஸ்வரன் ஆக பக்தி ரொம்ப முக்கியம்ங்கிற கருத்து மக் மோக்ஷாதன விசாரம்னு போட்டுக்கணும் முதல் ஸ்லோகத்தில் இருந்து பதினோரா ஸ்லோகம் வரைக்கும் மோக்ஷாதன விசாரம் பக்தியே மோக்ஷாதனம் பக்தியே மோக்ஷாதனம் அப்படிங்கிறது பிராக்கெட்டில் போட்டுக்கணும் பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து பன்னெண்டாவது ஸ்லோகத்தில் இருந்து இருபத்தி ஏழாவது ஸ்லோகம் வரைக்கும் பக்தியின் பெருமை பக்தியின் மகிமை பக்தியின் சிறப்பு சொல்லப்பட்டது இருபத்தெட்டாவது ஸ்லோகத்திலேருந்து முப்பதாவது ஸ்லோகம் வரைக்கும் சகுண பிரம்ம தியானம் செய்ய வேண்டும் என்றும் சகுண பிரம்ம தியானம் செய்கிறதுக்கான முக்கியமான கண்டிஷன் என்னன்னா ஏகாந்தமாக பண்ணணும் நான் சிம்பிளாக போட்டேன் ஏகாந்தமாக பண்ணணும் யாரோடையும் சேரக்கூடாது இந்த ஏகாந்தங்கிற வார்த்தையில் எல்லாம் அடங்கிடும் அது யாராக இருந்தாலும் சரி ஏகாந்தமாக தியானம் பண்ணணும் யாரையும் கூட்டு சேர்த்துண்டு தியானம் பண்ணக்கூட ஏதோ இந்த மாதிரி அந்தர்யோக நிகழ்ச்சியில் எல்லாரையும் உட்காந்து வச்சு தியானம் சொல்லலாம் அது சமாச்சாரம் வேறு பழகிறதுக்காக சொல்கிறது தியானம் ஏகாக்கி ரகசி பகவான் கீதையில் சொல்லியிருக்கார் ரகசியமாக தியானம் பண்ணணும் ஒருவனாக தனியாக தியானம் பண்ணணும் அதுக்காக தான் அப்படி சொன்னார் இருபத்தொம்பது இருபது முப்பதாவது ஸ்லோகங்களில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்தை பார்த்தா அதனுடைய சாரம் என்னன்னா ஏகாந்தமாக தியானம் பண்ணணும் என்பது தான் முக்கியமான கருத்து அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி தியானம் பண்ணுறது ஏகாந்தமாக பண்ணணும் இனி இவர் அதை சொன்னதை வைத்து கொண்டு எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு கேள்வி கேட்க போகிறார் உத்தவர் அதற்கு பகவான் எப்படி தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க போகிறார் ஆக தியானம் செய்ய வேண்டும்னு சொல்லிவிட்டார் பகவான் இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது ஸ்லோகத்தில் ஏகாந்தமாக இருந்து சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணணும் இதெல்லாம் இந்த திருக்குறளில் சொல்லியிருக்கிற பத்து குரலை கூட அழகாக தியானம் பண்ணலாம் கடவுள் வாழ்த்து பத்து குரல் இருக்கே அந்த கருத்துக்களுக்கெல்லாம் கூட தியானம் பண்ணலாம் எளிமையாக இருக்குது உலக முதல்வன் அந்த ஒரு ஒரு மனப்பாடம் பண்ணி அதோட கருத்தை நல்லா ஞாபகம் வச்சா உங்களுக்கு பாகவத ஸ்லோகங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கிறது கடினமாக இருக்கும் அதை நீங்கள் மனசில் வாங்கி கொண்டீர்களானால் அதனுடைய லட்சணங்கள் எல்லாம் கடவுள் வாழ்த்து புஸ்தகம் வேறு போட்டிருக்கு கடவுள் வாழ்த்து நிறைய தரம் படிச்சிருக்கோம் அதை அடிப்படையாக கொண்டு நம்ம சொல்லலாம் என்பது தியானம் பண்ணலாம் தான் விஷயம் உத்தவருடைய கேள்வி படிக்கலாம் உத்தவ உச்ச நிற்கரின்முமுுுன்மே தியன வர் உத்தவ உச்சமரவி வாத்மேமுன் யன வர்சீ உத்தவ உச்ச உத்தவர் கேட்கிறார் இதுவரைக்கும் உத்தவர் பொறுமையாக கேட்டு கொண்டிருந்தார் இப்போ உத்தவர் கேள்வி கேட்கிறார் கிருஷ்ணர் ஏகாந்தமாக தியானம் பண்ணணும்னு சொன்னார் அதை கொஞ்சம் விரிவாக சொல்லும்படி கேட்கிறார் ஹே அரவிந்தாக்ஷ அரவிந்தாக்ஷன்னு சொன்னால் தாமரை கண்ணா தாமரை கண்ணனே தமிழ்லேயும் போட்டிருக்கு தாமரை கண்ணனே துவ ாதம்வாம் யதாத்மகம்வாம் முமுக்ஷு தியாயேத் மோக்ஷத்தை விரும்புகிறவன் எத்தகைய எந்த மாதிரி உங்களை எப்படிப்பட்டவன் என்ன மாதிரி யாதிருஷம் வா யதா மூணு இருக்கு யாதிருஷம் யாத் யதாத்மகம் யதா யதான்னா எப்படின்னு அர்த்தம் ம் தம்னு சொன்னால் எது மார்த்தம் எந்த மாதிரியான அங்க உள்ளவனா உன்னை தியானம் பண்ணணும் எந்த பு எந்த எந்த எந்தெந்த ஸ்வரூபத்தில் தியானம் பண்ணணும் யதாத்மகம் எந்தெந்த குணங்களோடு உங்களை தியானம் பண்ணணும் எந்த வடிவத்தில் தியானம் பண்ணணும் எப்படி தியானம் பண்ணணும் எந்த வடிவத்தை தியானம் பண்ணணும் என்னெல்லாம் குணங்கள்லாம் உடையவர்களாக உங்களை தியானம் பண்ணணும் இப்போ தெரிகிறது எப்படி தியானம் பண்ணணுங்கிறது ஒரு விஷயம் எந்த வடிவத்தில் யாதிருஷம்னா எந்த ரூபம்னு அர்த்தம் யதாத்மக்கம்னு சொன்னால் என்ன குணம்னு அர்த்தம் இறைவன் நிறைவானவர் பூரணமானவர் எல்லையற்ற ஆற்றல் படைத்தவர் இந்த மாதிரி பல குணங்களெல்லாம் கடவுளுக்கு இருக்குது சர்வ்ஞன் சர்வேஸ்வரன் சர்வாதிஷ்டாதா சர்வாந்தர்யாமி சகல கல்யாண குணகண இயக்க நிலையஹா அப்படி குணங்களெல்லாம் பகவானுக்கு சொல்லியிருக்கு அந்த குணங்களெல்லாம் தியானம் பண்ணுறது அவர் அன்பே வடிவானவர் அருளே வடிவானவர் இப்படியெல்லாம் என்னெல்லாம் சொல்ல முடியுமோ குணங்கள்லாம் சொல்ல முடியுமோ அந்த குணங்களெல்லாம் இதெல்லாம் சேர்த்துக்கணும் அஹ துவாம் முமுக்ஷு யசாத்தியாயேத் எப்படி தியானம் செய்ய வேண்டுமோ அதை சொல்லுங்கள் வக்தும் அருகசி யாதிருஷம் யாதிருஷம் ரூபம் யதாத்மகம் குணம் முமுக்ஷுகு தியாயேத் முக்ஷி மோக் விரும்புகிறவன் தியானம் செய்ய வேண்டும் ஏதத்து மே வக்துருகசி ஏ ஏதத்து தியானம் மே துவம் பக்தும் அருகசி இந்த தியான விஷயத்தை தாங்கள் எனக்கு சொல்லித்தர வேண்டும் கற்றுக்கொடுக்க வேண்டும் இப்போ தியானத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கார் எல்லாம் நல்ல ஸ்லோகங்கள் உங்களுக்கு இதெல்லாம் பிடிச்சதுன்னா இதை நீங்கள் பண்ணலாம் தாராளமாக பண்ணலாம் பாருங்கள் ஸ்ரீபகவானு வாச்சன ஆசீன சம காயோயாசுகம் ஹஸ்தாவுற்சங்க ஆதாய ீ சமசீனாங்க ஆய भगवत கீ படிச்சதுதர்ஷான் கிருபர் பிரனாபியரச்சாரிண எத்தேந்திரமனோ முமோஷபராண விகத்தை சதா முக்கேவோ யலோகமே சுபூத்தனா ஷாங்கிம இன்னும் நிறைய இருக்குது தியான ஸ்லோகத்தில் தியா தியான தியான யோகங்கிற அத்தியாயத்தில் இது அஞ்சாவது அத்தியாயம் தியானத்தினுடைய சுருக்கமான பகுதி பகவத்கீதையில் கடைசி பகுதி இங்கே என்ன சொல்கிறார் சம ஆசன வந்து மேடு பள்ளம் இல்லாமல் சமமான இடமாக இருக்கணும் எல்லா புஸ்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இதுதான் சுச்ச உதேஷே சம ஆசனே சம ஆசனம் சம ஆசனம்னா நம்ம உட்கார்ந்துருக்கிற போது அங்கே ஏதாவது ஒரு மேடு பள்ளம் இப்படி ரெண்டும் கெட்டானெல்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா பூமியில் எப்போவும் மேடு பள்ளம் இருக்க இருக்கும் நம்ம என்ன பண்ணணும் சமமான இடத்தை தேர்ந்தெடுத்து அங்கே தியானம் பண்ணணும் கீதையில் ஆறாவது அத்தியாயத்தில் தியானத்துக்கு சொல்லியிருக்கிற நியமங்களை எல்லாம் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் ஆக நான் இப்போ அதை பற்றிலாம் சொல்லலை அதை கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நிறைய தெரியும் இன்னும் விதியெல்லாம் அழகாக சொல்லியிருக்கு பகவத்கீதையினு இங்கேயும் நிறைய இருக்குது அங்கங்கே இருக்குது பாகவதிலையும் நிறைய இருக்குது பதினெட்டாயிரம் ஸ்லோகம் பாகவதம் ஆகையினால அங்கங்கே நிறைய இருக்குது இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல மாத்திரம் இதை பார்க்கணும் சம ஆசன ஆசீனஹா உட்காரு சம ஆசனே ஆசீனஹா சமமான ஆசனத்தில் உட்கார்றது அப்படிங்கிற சம ஆசனே ஆசீனஹாசன்னு உட்கார்ந்து கொண்டு சமகாயஹா யதாசுகம் சமகாயஹா ரொம்ப வெறப்பாக இப்படிலாம் உட்கார்ந்துக்கூடாது ரொம்ப தோஞ்சு போகிற மாதிரி இப்படி உட்காந்துக்க கூடாது நார்மலாக உட்காரணுங்கிற சமகாய கம்ஃபர்டபுளாக கழுத்து உடம்பு கழுத்து தலை நேராக இருக்கணும் தலை சாஞ்சோ தலை நிமிந்தோ தலை இப்படியோ அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது ஆக அதுவும் கம்ஃபர்டபுளாக இருக்கணும் ரொம்ப உட்கார்ந்துருக்கிறது நமக்கு சிரமமாக இருக்கக்கூடாது ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு பதஞ்சலி முனிவர் யோகசாஸ்திரத்தில் யோகசூத்திரத்தில் சொல்லியிருக்கிற மாதிரி சுகமாக இருக்கணும் சமகாய நம்ம தூங்குகிற போது எப்படி உடம்பை ஃபீல் பண்ணாமல் தூங்குகிறோமோ அப்படி இங்கேயும் உடம்பை ஃபீல் பண்ணாமல் நாம் தியானம் பண்ணணும் அதுதான் விஷயம் தியானம் பண்ணுறபோது உடம்பெல்லாம் நமக்கு ஒரு பர்டனாக ஸ்ரமமாக தெரியக்கூடாது அதுக்கு தான் நம்ம நிறைய அதுக்கு தான் பயிற்சி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ண வேண்டியிருக்கு எல்லாத்துக்கும் பண்ணுற மாதிரி இதுக்கும் பண்ணி எல்லாம் பண்ணினா தான் இல்லாட்டி கம்ஃபர்டபுளாக இருக்காது ரொம்ப ஏதோ ஒரு ஒரு டிஸ்டபன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் தியானம் பண்ண முடியாது அப்புறம் ஹஸ்தா உற்சங்க ஆதாய ஹஸ்தௌ உற்சங்கே ஆதாய ஹஸ் இது இந்த மாதிரி புஸ்தத்தில் அங்கெல்லாம் காணும் பகவத்கீதையில் இது பார்க்க முடியாது இங்கே இருக்குது ஹஸ்தௌ உற்சங்கே ஆதாய கைகள் இரண்டையும் மடியின் மீது வைத்து கொண்டு பகவத்கீதையில் இது இருக்கோ ஹஸ்தா உத் சங்க ஹஸ்தௌ இரண்டு கைகளையும் உற்சங்கே உற்சங்கம்னு சொன்னால் மடியில் ஆதாய கோர்த்து கோர்த்துனால் ரொம்ப ஓவராக இருக்கக்கூடாது கோர்த்துருக்கிற ஃபீலிங்கே இருக்கக்கூடாது மிருதுவாக இருக்கணும்னு அர்த்தம் ஆதாய அப்புறம் என்னென்னா ஸ்வநாசாகர கிருத்தேக்ஷனா தன்னுடைய மூக்கின் நுனியை பார்ப்பவனாய் பார்ப்பவன் போலன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும் அதாவது கண்களை வந்து மு முழுக்க மூடிடக்கூடாதான் கண்களை முழுக்க மூடினா தூக்கம் வந்துடும் அதனால் கண்களை மூடாமல் மூக்கு நுனிய கண்களை மெதுவாக மூடினாலே மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி இருக்கும் ஸ்வான்னா தன்னுடைய நாசாக்ரம்னு சொன்னால் மூக்கின் நுனி கிருத ஈக்ஷணஹான்னா பார்வையை உடையவன் அர்த்தம் தன்னுடைய மூக்கின் நுனியை பார்ப்பவனாக பார்ப்பவன் போல கண்களை மூடியிருக்கணும்னு அர்த்தம் கண்களை மிருதுவாக மூடியிருக்க வேண்டும் கண்களை முற்றிலும் மூடிவிடக்கூடாது கண்கள் இரண்டும் மூக்கின் நுனியை பார்ப்பது போல மிருதுவாக மூடப்பட்டிருக்க வேண்டும் இது கண்டிஷன் இதுதான் யசாணா எப்படிங்கிறதுக்கு பதிலுது பிராணியோன் மாகை விபரிய அபியசேன்ஜிந்திரிய शोधयेन पूरकुम्भकरे ோம் பூரும்பகேகை விபேபி அப்பிதேந்திர ஜிதேந்திரியா பூத்வா ஜிதேந்திரியகாங்கிறது ஒன்று இருக்குது இது இந்த ஸ்லோகம் பிராணாயாமத்தை சொல்லுகிறது பிராணாயாமம் பண்ணணும் தியானத்துக்கு தனியான இடத்துக்கு போகணும் ஏகாந்தமாக தியானம் பண்ணணுங்கிறது ஏற்கனவே சொல்லியாச்சு ஏகாந்தம் ரகசி யோகி யுஞ்சி தம் ஆத்மானி ஸ்த समं ग्रीवं ீச்சிர சமம் காயிரோவாரயலம் ஸ்ரீரேசிவம் प्रतिष्ठाप्य பிரதிப்பம நாத்தியுரிம் நாதி நீச்சம் சைலாஜினுஷோத்தரம் தத்தை காணக்கிந்திரிய கிரிய உபவிஷ் ஆசனேயுஞ்சியோகமாத்மவிசுத்தையே எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்கோ தியானம் பண்ணுறதுங்கிறது ஒரு போராட்டம் இல்லைன்னு இல்லை ஒரு நமக்கு என்ன சொல்கிறது ஒரு இயல்பாக ஒரு லீலையாக இருக்கணும் ஏதோ அது போட்டு கஷ் தியானங்கிறது பண்ணியே ஆகணும் அப்படின்னு ஒரு பிடிவாதமாக சாப்பிட்டே ஆகணுங்கிற மாதிரி தியானம் பண்ணி ஆகணும் பண்ண தான் ஆகணும் இல்லைன்னு அது சரியாக வரலன்னு சொன்னால் ரொம்ப துக்கப்படுறதெல்லாம் கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக மனசுங்கிறது போராடுற விஷயம் இல்லை மனசை சாந்தமாகத்தான் அதை அமைதிப்படுத்த முடியும் மொரட்டுத்தனமாக அதை அமைதிப்படுத்துறதுங்கிறது சரி வராது நிறைய பேருக்கு தியானத்தில் போராட்டம் இருக்குது காரணம் என்னென்னா லௌக்கிக விஷயங்கள் நிறைய மனசில் இருந்தால் இப்படி தியானம் பண்ண முடியும் ஆகையினால லௌகிக்க விஷயங்களை குறைக்கணும் அதுக்கு தான் சொல்கிறார் ஜிதேந்திரியஹா ஜிதேந்திரியஹான்னு சொன்னால் என்ன அர்த்தம் மனசில் பலவிதமான எண்ணங்கள் வரத்துக்கு காரணமான காரியங்களை பண்ணாமல் இருக்கணும் ரொம்ப பொறுப்பு விவகாரம் இதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னால் தியானம் பண்ணாமல் சமத்தாக ஜபம் பண்ணுறதோடு நிறுத்திக்கிறது நல்லது இல்லை அப்படி தியானம் பண்ண முடியும்னா அது மெச்சூரிட்டி மனசினுடைய பக்குவத்தை பொறுத்தது இப்போ இங்கே என்ன சொல்கிறார் கையை உட்கா கையை வச்சுட்டு மூக்கின் நுனியை பாருன்னு சொல்லிட்டார் இங்கே என்ன சொல்கிறார் பிராணசிய மார்க்கம் சோதையே பிராணனுடைய மார்க்கத்தை சோதனை பண்ணு தூய்மைப்படுத்து அப்படிங்கிறார் இதில் ஒரு விஷயம் தெரியுது கை இல்லாமல் கையை எடுக்காமல் பண்ணணும் கையை உபயோகப்படுத்தாமல் பிராணாயாமம் பண்ணுறத கைகளை உபயோகப்படுத்தாமல் செய்யப்படும் பிராணாயாமம் சொல்லப்பட்டதாக நீங்கள் புரிந்து கொள்ளணும் அது கை வச்சு பழகிருக்கணும் கை வச்சு பழகியிருந்தாதான் கையை வைக்காமல் பண்ணுறதுக்கு நமக்கு அபியாசம் ஆகும் அது என்ன சொல்கிறார் பூர கும்பக ரேச்சகை மார்க்கம் சோதையேத் விபரியேணாப்பி ஷனை அபியசேத் அதாவது வலது மூக்கு வழியாக காற்றை இழுத்து பூரகம் இடது மூக்கு வழியாக விடுறது ரேச்சகம் வலது மூக்கு வழியாக காற்றை இழுத்து கொஞ்ச நேரம் மூக்க உள் காற்றை உள்ளுக்குள்ளே நிறுத்தி பிறகு இடது மூக்கு வழியாக இடது மூக்கு வழியாக முதல்ல இழுக்கணும் உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நிறுத்தணும் அப்புறம் வலது மூக்கு வழியாக விடணும் அப்புறம் வலது மூக்கு வழியாக காற்றை இழுக்கணும் அப்புறம் மூச்சை உள்ளுக்குள்ளே கொஞ்சம் நேரம் நிறுத்தணும் இடது மூக்கு வழியாக விடணும் இதில் இன்னொரு கண்டிஷன் வெளியிலிருந்து மூச்சை இழுக்காமலும் இருக்கணும் கொஞ்ச நேரம் முதல்ல என்ன பண்ணுறோம் கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கி மூச்சை இருந்து பழகிக்கிறோம் அப்புறம் மூச்சை வலது மூக்கு வழியாக இழுக்கிறோம் அதுக்கு பிறகு மூச்சை உள்ளுக்குள்ளேயே கொஞ்ச நேரம் நிறுத்திக்கிறோம் அதுக்கு பேர் அந்த கும்பகம்னு பேர் அப்புறம் வலது மூக்கு வழியாக வெளியில் விடுறோம் விட்ட உடனே கொஞ்ச நேரம் நிறுத்திக்கணும் இப்படி பண்ணிக்கிண்டே இருக்கணுமா இப்படி அபியாசம் பண்ணணுங்கிறார் விபரியே நாப்பி மாற்றி மாற்றி பண்ணணும் வலது மூ இடது மூக்கில் எடுத்து வலது மூக்கில் விட்டுட்டு திரும்பவும் வலது மூக்கில் எடுத்து இடது மூக்கில் விட்டு இடது மூக்கிலேருந்து திரும்ப எடுத்து வலது மூக்கில் விட்டு மாற்றி மாற்றி இதை பண்ணி பழகணும் நம்ம சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா பிராணாயாமம் விதிக்காத புஸ்தகமே கிடையாது வேதத்துலேருந்து பிராணாயாமம் விதிக்கப்பட்டிருக்கு ஏன்னா பிராணனுக்கும் மனசுக்கும் உடம்புக்கும் சம்பந்தம் இருக்குது இந்த ஸ்தூல சரீரத்துக்கும் பிராணமய கோஷத்துக்கும் அது மனோமய கோஷத்துக்கும் இடையில் பிராணம் இருக்குது பிராணம் சரியானால் அன்னமும் மனசும் சரியாகும் என்பது நம்முடைய சித்தாந்தம் அதை எல்லோரும் ஏற்றுக்கொள்ளுகிறார்கள் உலகமே இப்போது இந்த மூச்சு பயிற்சின்னு சொல்லி இப்போ பிராணாயாமம்னு சொல்கிறது இல்லை மூச்சுப்பயிற்சி இந்த மூச்சு பயிற்சி அவ்வளோ பாப்புலர் ஆகிட்டு இருக்கிறது உங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் பல்வேறு விதமாக மூச்சு பயிற்சியை இப்பொழுது மேற்கொள்ளுகிறார்கள் இது சாஸ்திரத்தில் தியானம் பண்ணுறபோது பண்ண வேண்டிய மூச்சு பயிற்சி பூரை கும்பக ரேச்சகை பூரைனா மூச்சை உள்ளுக்குள்ளே இழுக்கிறது கும்பகம்னா மூச்சை கட்டுப்படுத்துறது ரேச்சகம்னு சொன்னால் மூச்சை வெளியில் விடுறது ஆக இதை மாற்றி மாற்றி விபரியேனாப்பி அபியசேத் மெதுவா அபியாசம் பண்ணு அவசரப்படாதே அபியசேத் நிர்ஜிதேந்திரியப்பும் இந்திரியங்களை இந்திரியங்களை வெற்றி கண்டவனாகச் செய்வாயாக நிதேந்திரிய நிதராம் ஜிதேந்திரிய அதாவது எப்போவுமே இந்திரிய நிகிரகத்தோடு இதை பண்ணிக்கொண்டே இருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இது மாதிரி ஆசிரமங்கள்லாம் அதுக்கு ரொம்ப உதவி புரியும் ஆசிரமத்துக்குள்ளே நம்ம மற்ற எந்த விவகாரமும் பண்ணாமல் யார்கிட்டையும் அதிகமாக பேசாமல் நாம் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையை அழகாக பயன்படுத்திக்க முடியும் அதுக்காக தான் ஆசிரமங்கள்லாம் இருக்குது வந்து அங்கங்கே உட்காந்து கதைபேசி விவகாரம் பண்ணுறதுக்காக இல்லை ஆசிரமங்கிறதே என்னென்னா நம்ம வெளியிலெல்லாம் நம்மளால் செய்ய முடியாது நமக்கு நிறைய இடைஞ்சல்லாம் இருக்குது இங்கே வந்த உடனே இங்கேயும் யார்கிட்டையும் எல்லோரும் உறவு கதையெல்லாம் பேசிகிட்டு இருக்காம இங்கேயும் வந்து இந்திரியன் இந்த இதெல்லாம் புலநடக்கத்தோட அபியாசம் பண்ணினா ஆசிரமத்துக்கும் நல்லது நமக்கும் நல்லது இல்லாட்டி ஆசிரமத்தினுடைய புனிதமும் கெட்டுப்பேடு அடுத்தது ஹத்திய விமோநிசோர்னவ் பிரணினோதீரிய ஹியமோநிசர்ணவ் பிரணினோதீரிய இப்போ என்ன பண்ணுறார் இப்போ என்னாச்சு உக்காந்தாச்சு உக்காந்து என்ன பண்ணியிருக்கோம் கைகளெல்லாம் மடியில் வச்சுருக்கோம் மூக்கு நுனியை பார்க்குற மாதிரி கண்களை வைத்திருக்கிறோம் அப்புறம் பிராணாயாமம் பண்ணுறோம் இந்த பிராணாயாமம் செய்து விட்டு அப்புறம் சொல்கிறார் பிராணாயாமத்தை செய்கிறதை பற்றி சொல்கிறார் பிராணாயாம சகிதமாகவும் சொல்கிறார் ஹிருத்யவச்சின்ன மோங்காரம் கண்டான அந்த ஓங்காரத்தை பிராணனோட சேர்த்து மெதுவாக மனசுக்குள்ள தியானம் பண்ணணுமா அந்த ஓம்ங்கிறதுனுடைய அனுஸ்வாரத்தை மாத்திரம் அதை பாவனை பண்ண சொல்லியிருக்கு எப்படி பாவனை பண்ணுறது அதாவது ஒரு மணி அடித்தா அந்த மணியிலருந்து வர்ற நாதம் ஓ சங்கு ஊதினா எப்படி இருக்கும் ஓம் ஒரு டம்ளரை வாயில் காதில் எப்படி வச்சாலே ஓம்னு கேட்குறது அது மாதிரி பாவனை பண்ணிக்க சொல்கிற ஆக மணியின் நாதம் போன்ற நாதம் உள்ளதாய் ஹிருதயத்தில் இருப்பதும் ஹிரதயத்தில் இருக்கிறதா பாவனை பண்ணணும் தாமரை தண்டின் நூல் போல மெல்லியதும் ரொம்ப விசோர்ணவத்து அப்படியே ரொம்ப தாமரை தண்டு நூல் வந்து உள்ளுக்குள்ளே உங்களுக்கு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் மெதுவாக போகிற மாதிரி அது பாவனை பண்ணணும் நூல் போல் மெல்லியதும் மூலாதாரத்துலேருந்து வருதான் மூலாதாரத்திலேருந்து தொப்பழுக்கும் இந்த மூத்திரத்வாரத்துக்கு நடுவில் இருந்து வர்ற அந்த மூலாதாரத்திலேருந்து தலைக்கு மேலே துவாதசாந்தம் வரைக்கும் போகிறதாக அந்த தாமரத்தண்டு போகிறதா பாவனை பண்ணணும் எல்லாம் யோக விஷயம் மூலாதாரத்துலேருந்து தொட ஓங்காரத்தை அந்த ஓங்காரம் இங்கிருந்து கிளம்பி வருதான் ஓ அது மாத்திரா காலமெல்லாம் இருக்குதுக்கு மூலாதாரத்துலேருந்து கணக்கு பண்ணி மூலாதாரத்தில் இத்தனை மாத்திரை சுவாதிஷ்டானம் மணிப்பூரகம் அநாகத்தம் ஆக்யா விசுத்தி இதெல்லாம் இருக்கு இதில் எல்லாம் என்ன பண்ணுறதா அப்படியே அந்த ஓங்காரத்தை கீழேந்து கிளம்பி வர்றதா ப்ரா பாவனை பண்ணணும் மணியோட நாதம் போல வர்றதாக அதை பாவனை பண்ணி அந்த மேலே துவாதசாந்தம்னு சொல்லி தலைக்கு மேலே போகிறதாக இந்த ஓங்காரம் இங்கிருந்து கிளம்பி கிளம்பி மேலே போகிறதாக பாவனை பண்ணணுமா அதை உம்னு சொல்லி மெதுவாக ரொம்ப சத்தம் வரப்படாது இப்போ எல்லோரும் கூட்டாக பண்ணுறது ரொம்ப கேட்குறது அப்புறம் இந்தந்த பிராமரி பிரமா பிராணாயமாம் அது ஒன்று இருக்குது அது வந்து பிரமரி பிராமரி அது நாக்க இது வந்து நாக்கம் அடிச்சுட்டு பண்ணுறது அது மாதிரி இல்லை இங்கே சொல்லலை கிட்டத்தட்ட அது மாதிரி தான் இருக்குது ஆக அதை பண்ணணும் ஆக இதை தியானம் பண்ணணும் இது சொன்னது பிராணாயாமம் பிராணாயாமம் ஓங்கார உச்சாரண சகிதம் பிராணாயாமத்தை ஓங்காரத்தோட சே ஓங்கார தியானம் ஞாபகம் வச்சுப்போம் மெதுவாக சொல்லணும் ரொம்ப சத்தமே வரக்கூடாது நமக்கு மாத்திரம்தான் அது கேட்குற மாதிரி இருக்கணும் பக்கத்தில் யாருக்கும் கேட்குற மாதிரி இருக்கக்கூடாது இது பண்ணி பார்க்குறபோது தான் தெரியும் ஏவம் அடுத்தது ஏவம் பிரணவசம்யுக்தம் பிராணமேவசமபியசேத்து தசவணம் மாசர்வார்ஜி பிரணவசயுத்தசேத் தசகிஷவணம் மாசா தர்விதானயுக்தம் பிராணமேவியசேத் ஏவம் இவ்வாறு ஓங்காரத்தோடு கூடின பிராணாயாமத்தை அபியாசம் பண்ணுங்கள் ஏம் பிரணவசம்யுக்தம் பிராணமேவியசேத் கொஞ்ச நாளைக்கு இதை பண்ணணும்னு அர்த்தம் தொடர்ந்து பண்ணி அது அது ஒரு பயிற்சி வரணும் இப்படி உக்காந்துகிண்டே நம்ம பண்ணணும்னு சொன்னால் பூரக்கம் பண்ணுறது ரேச்சகம் பண்ணுறது கும்பகம் பண்ணுறது இதெல்லாம் முதல்ல கையில் பண்ணி பழகி அதுக்கப்புறம் அபியாசம் பண்ணி அப்புறம் மனசில் வந்து இந்த ஓங்காரத்தை தியானம் பண்ணி அது மணியோட நாதம் மாதிரி கற்பனை பண்ணி அது மூலாதாரத்துலேருந்து அப்படியே துவாதசாந்தம் வரைக்கும் போகிறதாக இங்கிருந்து கிளம்பி ட்ராவல் பண்ணுற போது அந்த அப்படியே இந்த மக்காரத்தை இங்கே இந்த பக்கம் வர வரைக்கும் இந்த மக்க ஓ இங்கே மூலாதாரத்தில் ஆரம்பித்து சஹசிராரம் வர வரைக்கும் ஓன்னு சொல்லணுமா அப்புறம் சஹசிராரம் வந்தப்புறம்னு சொல்லணுமா அப்படி அபியாசம் பண்ணணும் இப்படி பிராணச பிராணனோடு சேர்ந்து பண்ணணும் தசகிருத்வகா பத்து தடவை இப்படி பண்ணணும் அப்படி மூணு வேளை பண்ணணும் தசகிருத்வகா திருஷவணம் தசகிருத்வகான்னா என்ன அர்த்தம் பத்து தடவை பண்ணணும் இப்போவும் கூட பிராமணர்கள்லாம் செய்கிற சந்தியாவந்தனத்தில் தினமும் மூணு வேளையும் பிராணாயாமம் பத்து தடவை பண்ண சொல்லியிருக்கு இதே அர்த்தத்தில் தான் சொல்லியிருக்கு மற்றபடி தனித்தனியாக அப்பப்போ பிராணாயாமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கு அது வேறு தனி ஆனா இந்த ஒக்காந்து பண்ணுறது பகவானை தியானம் பண்ணுறது மோட்சத்துக்காக அளவோ பண்ணுறோம் கடைசியில் பர்பஸை மறந்துவிட அப்படாது இதெல்லாம் நல்லா பண்ணினால் பைசா கிடைக்கும்னு நினச்சிட அப்படாது ரொம்ப இவ்வளோல்லாம் பண்ணுறேன் சுவாமி எனக்கு ரூபா வரலன்னு ரூபாய்க்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லை மோட்சத்துக்காக இதை பண்ணுறோம் ஆ தசகிருத்வஹா பத்து தடவை பண்ணணும் த்ரிஷவணம் திருஷவணம்னா த்ரீ டைம்ஸ் பத்து தடவை மூணு நேரம் மூணு நேரம் பண்ணணும் த்ரிஷவணம் சாதாரணமாக த்ரிஷவணம்னா மூணு நேரம் குளிக்கிறதுன்னு ஒரு அர்த்தம் உண்டு ஆனால் மூணு நேரமும் குளிச்சுட்டு பண்ணலாம் அவங்கவுங்க கன்வீனியன்ஸை பொறுத்தது இதுக்குன்னு டயத்தை டெடிக்கேட் பண்ணணும் வேறு ஒன்றும் பண்ணக்கூடாது வேறு விவகாரம் எல்லாம் ஒன்றுமே இருக்கக்கூடாது சோம்பேறித்தனம் இல்லாமல் இது ஆசையாக வேற பண்ணி ஆசை வரணுமே பண்ணணுமே இதெல்லாம் கேட்ட உடனே என்னென்ன யாராவது பண்ணட்டும் நான் இல்லை இன்றைக்கி பொங்கல் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன் முதல்ல கேட்டாலே நமக்கு ஒரு மாதிரி ஆகிடும் தசகிருத்வகா திருஷவணம் இப்படி பண்ணினால் என்ன ஆகும்னா மாசா தருவா ஜிதா நிலகா பவதி ஒரு மாசத்துக்குள்ள இவன் பிராணனை ஜெயிச்சுடுவாங்கிற தான் உடம்புக்குள்ளே இருக்கிற அந்த ஃபிசியலாஜிக்கல் சிஸ்டம் அப்படின்னு சொல்கிறாங்களே அந்த உடம்புக்குள்ளே இருக்கிற பிராண ஜெயம் இதனால் ஏற்படும் அது ஜெயிச்சா தானே தெரியும் தன்னஞ்சறிவது பொய்யற்க ஆகையினால் ஒரு மாதத்துக்கு உள்ளேயேன்னு அர்த்தம் இதை பண்ணுறபோது ஒரு மாதத்துக்கு உள்ளேயேன்னு சொன்னால் இருபத்தஞ்சாவது நாளான்னு கேட்கக்கூடாது அது போட்டிருக்கு ஸ்லோகத்தில் ஒரு மாதத்துக்குள்ளேன்னு போட்டிருக்கேன் சுவாமிஜி அது இருபதாவது நாளா இருபத்தஞ்சாவது நாளா நமக்கு உடனே சீரியஸாக கேள்வி முதல்ல பண்ணி பார்த்தா தானே தெரியும் பண்ணினா விஷயம் தெரிஞ்சு போயிட போகிறது ரிசல்ட்டு தெரிஞ்சு போயிட போகிறது பாகவதத்தினுடைய இது பிரயோஜனம் தெரிஞ்சு போயிடும் இந்த ராஜயோகமே என்ன சொல்கிறாங்க திருஷ்டார்த்தத்தை புரிய வைக்கிறது தான் ராஜயோகமே திருஷ்டமாக பிரயோஜனத்தை கொடுக்கறது ராஜயோகத்தினால் பார்க்குறோம் எப்படி வேதாந்தத்தில் அதிஷ்ட பிரயோஜனம் சொல்கிறோமோ கர்மகாண்டத்தில் தான் அதிர்ஷ்ட பிரயோஜனம் நம சிவாய புண்ணியம் கிடைக்கும்னா அது அதிர்ஷ்டம் கண்ணால் பார்க்க முடியாது அதிஷ்டம் இல்லை இதெல்லாம் திருஷ்ட பிரயோஜனம் மாசா அருவாக்ஜி நில சரி அப்படி இதெல்லாம் பண்ணியாச்சு அடுத்தது என்னது ஹிருத் புண்டரீகமந்தம் ஊர்வநால மதோமுகம் தியாத்வோர்வமுகமுன்னித் அஷ்டம் சசேத் சூரிய சோமாத்தரோத்தரம் வரம் மமைத்தியனமங்கலம் ஹுண்டஸோர் அஷ்டிரம் சி கர் நேற்று வன்மேஸ்மரம் ஸ்மரூப்பம் யனமங்கலம் ரொம்ப அழகாக சொல்லிக் கொடுக்குறது இந்த பாகவத தியானம் ஸ்லோகங்கள் ரொம்ப அத்தமாக சொல்லி கொடுத்துருக்கு இப்போ அடுத்தது என்னது ஹிருத் புண்டரீகமந்தஸ்தம் ஹிருத் புண்டரீகம்னு சொன்ன மலர்மிசை ஏகினாம் பாரதி பாட்டில் சொன்ன மாதிரி ஹிருத்துனா ஹிருதயம் புண்டரீகம்னா தாமரை பத்ம கோஷப்தீகாஷகம் ஹிருதய்சாப்பியதோமுகம் நான் சொல்கிறத நல்லா கவனமாக கேட்டுக்கோங்கோ மேலில் காம்பு இருக்குது வந்து இப்படி தொங்குறது இந்த எப்படி ஹிருப்புண்டரீக்கம் இருக்கோ அதை அப்படியே வர்ணிக்கிறது மேலில் காம்பு கீழே முகம் இருக்குது தாத்தோட கூடினது எட்டு இதழ்கள் இருக்குது ஹிரதய கமலத்தை மேலில் முகமுள்ளதாகவும் மலர்ந்ததாகவும் தியானிக்கணும் எப்படி இப்போ நீங்கள் தாமரை இப்படி பார்க்குறீங்க காம்போட இருக்குது காம்போடை விரிஞ்சுருக்கு அதை அப்படியே என்ன பண்ணணுமா திருப்பிக்கணுமா மல ஹிரதயத்தில் ஒரு தாமரை மலர் இருப்பதாக இது பண்ணிக்கணும் அந்த தண்டோடு இருக்கிற தாமரை மலர் இருப்பதாக தியானம் பண்ணணும் சில பேருக்கு உடனே கேட்பாங்க வலது பக்கம் ஹிரதயம் இருக்கா இடது பக்கம் ஹிரதயம் இருக்கா இது பெரிய விசாரம் ஞாபகம் வச்சுங்கோ ஹிரதயங்கிறது தெரிஞ்சது தான் எல்லாருக்கும் தெரிஞ்சது இடது பக்கம் இருக்குது எப்படி இருக்குங்கிறது அவங்கவுங்களுக்கு தெரியும் அந்த சயின்ஸில் பார்க்குறோம் சங்கராச்சாரியார் சொல்கிறார் யாகசாலையில் யாகசாலையில் பசுவை யாகம் பண்ணுறபோது பார்க்குறோமே அப்படிங்கிறார் யாகசாலையில் பசுவை வந்து வதம் பண்ணி பலி பண்ணுற போது பார்க்குறோமே அப்படி அப்படிங்கிறது சயேஷோந்தர்ஹய ஆகாஷ தஸ்மின் நயம் புருஷோ மனோமய அமிரோஹிரண்மய அந்தரே ந தாலுக்கே யேஷஸ்தனஜிவாவலம்பத்தே வேதங்கள்லாம் வர்ணிக்கிறது நீங்கள் சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க நீங்கள் ஹிரதயத்துக்கு மத்தியில் வச்சுட்டாலும் தப்பு இல்லை இங்கேயே இந்த ஹிரதயத்தில் இருக்குதுன்னு நினச்சிக்க வேண்டாம் ஒரு அழகான தாமரை மலர் நம்முடைய மனசில் நெஞ்சில் இருக்குது ஹிருத் புண்டரீகம் அந்தஸ்தம் ஊர்த்வநாலம் அதோமுகம் ஊர்துவ நாளம்னா தண்டு மேல் நோக்கி போறதான் அதோமுகம் அதை நம்ம என்ன பண்ணணும்னா திருப்பி வச்சுக்கோங்கோ தியாயே ஊர்தமுக முன்னித்ரம் இந்த ஹிரதயம் அப்படி இருக்கு அதை நாம் என்ன பண்ணணும் திருப்பி வச்சுன்னு சிம்பிளாக உங்கள் ஹிரதயத்தில் அழகாக ஒரு தாமரை இருக்கிறதாக பாவனை பண்ணிக்கோங்கோ அது வந்து ஏழு எட்டு இதழ் இருக்குது அந்த தாமரையில் எட்டு இதழ் இருக்குது அஷ்டபத்ரம் சகர்ணிகம் அஷ்டபத்ரம் சகர்ணிகம் அந்த தாமரை தண்டு நடுவில் இருக்க அது மாதிரி அதோடு சேர்ந்தது சகர்ணிக்கம் அதில் என்ன பண்ணணும் கர்ணிகாயாம் நியசேத் சூரிய சோமாக்னி சோமாக்னின்னு உத்தரோத்தரம் முதல்ல சூரியன தியானம் ஆர்டர் சூரியன் அதுக்கு மேலே சந்திரன் அதுக்கு மேலே அக்னி தத்துவம் அப்படி நினைத்து கொள்ளுங்கள் என்கிறர் கர்ணிகாயாம் நெசேத் சூரிய சோமாகனின் உத்தரோத்தரம் வன்னி மத்தியே அந்த நெருப்பில் ஏதத்து தியான மங்களம் ரூபம் ஸ்மரே இப்போ பகவான் சொல்லித்தரப்புறர் ஒரு ரூபம் சொல்லித்தர புறர் அந்த ரூபத்தை தியானம் பண்ணு என்னாச்சு உக்காந்தாச்சு நான் விடமாட்டேன் உக்காந்தாச்சு கையெல்லாம் கோர்த்து வச்சுண்டாச்சு பிராணாயாமம் பண்ணியாச்சு பிராணாயாமத்தோட ஓங்காரத்தை சேர்த்து தியானம் பண்ணியாச்சு அப்படி பத்து தடவை மூணு நாளைக்கு ஒரு மாதத்துக்கு பண்ணியாச்சு அதை சேர்த்துக்க இப்படி பத்து பண்ணுறதில்ல அதோடு நிறுத்திக்கலாம் சில சமயம் அந்த தியானத்தை அதோடு நிறுத்திக்கலாம் இப்போ இப்படி அபியாசம் பண்ணி அந்த பிராணஜயம் அடைகிற வரைக்கும் நிறுத்திக்கலாம் அதுக்கப்புறம் இந்த ஹிரதயத்தை தியா ஹய கமலத்தில் தியானம் பண்ணலாம் உபனிஷத்துக்கள் எல்லாம் இந்த ஹிருதய கமலத்தில் ஈஸ்வரனை தியானம் பண்ணுறது சொல்லியிருக்கு இப்போ நீங்கள் இதை நல்லா புரிஞ்சுட்டீங்க தாமரை மலர் எட்டு இதழ் தாமரை மலர் அதில் சென்டரில் யார் இருக்கா கர்ணிக்கானா சென்டர் அந்த சென்டரில் யார் இருக்கா முதல்ல சூரியன் அதுக்கு பிறகு சந்திரன் அதுக்கு பிறகு அக்னி அக்னியில் வந்து இந்த தியானம் பண்ணுன்னு சொல்கிறார் பாருங்க இது வந்து பகவானுடைய ரூபம் சகுணபிரம்மன் சமம் பிரசாந்தம் சுமுகம் ீர்ச்சாரும் சுந்தரீவம் சுகபோலம் சுச்சிஸ்மி சம கணவிஃபுரன் மக்கள Chakra Gada னாத்சீத்தனதா பம வனாவிபூஷித்த நூப்புரெர்விலம் kataka கௌஸ்துபிரீட்டீட்ட கடகூத்தாங்கயுத்த சர்வங்கம் பிரசுமுகே கஷம் உங்க புத்தகத்திலையும் நாலுக்கு இன்னொருத்தரும் படிப்போம் சமம் பிரசாந்தம் சுமுகம் தீர்க்க சுச்சாரு சுந்தரீவம் சுகபோலம்மி சனகர்ண வியுரன் மக்களம் ஹேமா ஹனம் श्रीवत्स श्रीनिकेतनम वनमाला ஸ்ரீவத்சீத்தனம் சங்கச்சிர்பனாவிபூஷித்தூப்புரவிலச்பாம் கௌஸ்துபிருமத் கட்டிசூத்தாங்கயுத்தம் சாங்கம் பிரதசுமுகே கணம் சுகமியுமோ அடுத்த ரெண்டு வரியும் படிக்கிறது நல்லது இந்திரியாணி இந்திரியார்த்தேபிய மனசாக்கிருஷ்ய தன்மன்தாரீரேன் மயிச இந்த நாற்பத்தி ரெண்டா ஸ்லோகம் தான் மூணு லைன் சுகுமாரமித்தாய் சர்வாங்கேஷு மனோதத்து இந்திரிணீந்திரியேபிய மனசா கிருஷ்ய தன்மன புத்தியா சாரினா தீரேன் மயிச இதில் பாருங்கள் நாற்பத்தொன்னு ஸ்லோகத்தில் கடைசி லைன் ஒன்று கூட இருக்குது அந்த கடைசி லைனை அதில் சேர்க்கணும் நாற்பத்தி ரெண்டாம் ஸ்லோகத்தில் எல்லாம் உங்களுக்கு கற்பனையை நல்லா பண்ண தெரியணும் இதில் ஸ்லோகத்தில் ரொம்ப அழகாக வர்ணனை பண்ணியிருக்கு இதை யார் சொல்லிக் கொடுக்க முடியும் சாஸ்திரம் எவ்வளோ பொறுமையாக அம்மா குழந்தைக்கு சாதத்தை பெசிஞ்சு ஊட்டுற மாதிரி இவ்வளோ அழகாக சொல்லி கொடுக்குறது நிறைய பேருக்கு விஷ்ணு பக்தர்களுக்கெல்லாம் ஒரே ஆனந்தம் நீங்களாம் எத்தனை பேர் விஷ்ணு பக்தர்கள்னு தெரியாது ஒரே ஆனந்தமாக இருக்கு எவ்வளோ விசேஷமாக சொல்லியிருக்கு என் கண்ணனை பற்றி இவ்வளோ அழகாக சொல்லியிருக்கே கிட்டான் கிட்டான் கிருஷ்ணசாமி கிச்சான் கிருஷ்ணா கிட்டான் கிச்சான் நேராக அந்த பேரை சொல்கிறதே இல்லை பாருங்க வர்ணனை பாருங்கள் தியானம் பண்ணுறதுக்கு வர்ணனை எப்படி சமம் பிரசாந்தம் சுமுகம் அந்த மனசை கொண்டு வர்றதே கொஞ்சம் கடினம் அதாவது சமமாக இருக்கார் சுவாமி பார்க்குறதுக்கு ரூபம் இருக்கே எல்லாம் ப்ரப்போர்ஷனேட்டாக இருக்குது சும்மா ஒரு த தாழ்ந்து தாறுமாறான்னா இல்லை பகவானுடைய ரூபம் எப்படி இருக்குது இப்போ ஒரு சிலை பண்ணுறாருனா ஒரு சிற்பி எவ்வளோ தூரம் மனசில் பகவானை தியானம் பண்ணிட்டு பண்ணணும் அதுக்கெல்லாம் அளவெல்லாம் இருக்குது முதல்ல உட்காந்து தியானம் பண்ணணுமா இந்த சிற்பி எல்லாம் சும்மா இப்போ எல்லாம் ப்ரப்போஷனேட் ப்ரப்போஷனாக பண்ணிடுறாங்க சக்தியெல்லாம் குறைஞ்சி போச்சு இப்போ நமக்கு அதெல்லாம் பண்ணி தியானம் பண்ணி பண்ணினா அதுக்குள்ள மகிமையே தனி சமம் பிரசாந்தம் சமம்னு சொன்னால் பொருத்தமான அவயவங்கள்லாம் உள்ளது ஒத்த அவயவங்கள் உள்ளது ஆகையினால இதை வந்து ஒரு உரையாசிரியர் எழுதியிருக்கார் இந்த இடத்துல பாருங்கள் ஒரு வார்த்தை எழுதியிருக்கார் முப்பத்தெட்டு முதல் நாற்பத்தி ஒன்று முடிய உள்ள ஸ்லோகங்களுக்கு ஏதோ உரை எழுதியிருக்கிறோமாயினும் அந்த ஸ்லோகங்களை சொல்லும் பொழுது எவ்விதமான மன உண்டாகுமோ அது மொழிபெயர்ப்பால் உண்டாகவில்லையாதலால் அந்த ஸ்லோகங்களையே மனத்தால் தியானிப்பார் ஆக எல்லாம் இதை கொன்ற கொண்டு வர முடியாது அந்த உபன்யாசகர்கள்லாம் இந்த ஸ்லோகத்தில் நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணும் இதை மனப்பாடம் பண்ணி இதோடய அர்த்தத்தையும் யோசித்து வச்சுண்டா அப்படியே நீங்கள் வந்து இந்த அதுக்கு தான் நம்ம புஸ்தகங்களில் ரொம்ப அழகான ஒரு புத்தகங்கள்லாம் இருக்குது சிவ பாதாதி கேசாந்தம் பா கேசாதி பாதாந்தம் சிவனுக்கு ப தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற ஸ்தோத்திரம் கால்லேருந்து தலை வரைக்கும் இருக்கிற ஸ்தோத்திரம் இருக்குது விஷ்ணுவுக்கு விஷ்ணு கேசாதி பாதாந்தம் விஷ்ணு பாதாதி கேசாந்தம் இதெல்லாம் இந்த ஸ்லோகங்கள் எல்லாம் என்ன பண்ணோம்னு கேட்டால் நமக்கு அந்த இறைவனுடைய வடிவத்த பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்க சைத்தவன் மின்னார் செஞ்சடை மின்னார் செஞ்சடைமேல் மிளிர்கொன்றை அணிந்தவன் அவ்வளோதான் அதுக்கப்புறம் மண்ணே மாமணியே மலப்பாடியில் மாணிக்கமே கிடையாது பொன்னார் மேனியன் புலித்தோலை அரைக்கசைத்தவன் மின்னார் செஞ்சடைமேல் மெளிர்கொன்றை அணிந்தவன் தமிழ் பாடல்கள் எல்லாம் இருக்கலாம் வர்ணனைகள்லாம் நிறைய இருக்கலாம் ஆனால் இங்கே சமம் பிரசாந்தம் சுமுகம் சுமுகம்னா என்ன அர்த்தம் நல்ல அழகான முகம்னு அர்த்தம் முகம்னு சொன்னால் முகம் சுமுகம்னா நல்ல முகம் அழகான முகம் பிள்ளையாருக்கும் அதை சொல்றோம் இல்லையா சுமுகா எனமஹா தீர்கசாரு சதுர்புஜம் நல்ல நீளமான நாலு கை இருக்கான் தீர்கசாரு சதுர்புஜம் பகவான் கீதையில வந்து அர்ஜுனனுக்கு விஸ்வரூபம் கொடுக்கிற போது முதல்ல விஷ்ணு ரூபத்தை காட்டி விஸ்வரூபம் கொடுத்ததாக தெரிகிறது ஏன்னா அவன் கேட்கறான் தேனைவ ரூபேன சதுர்புஜேன சஹசிரபாகோ பவ விஸ்வமூர்த்தே இந்த சௌமியமான ரூபத்தை காட்டுங்கோ இந்த கோரமான ரூபத்தை காட்டாதீங்கோங்கிறான் விஸ்வரூபத்தை பார்த்து பயந்து போகிறான் அர்ஜுனன் ஆக நமக்கு பகவத்கீதையிலையும் இருக்குது இல்லாட்டி சிம்பிளாக நமக்கு தெரியும் சசங்க சக்கரம் சக்கிரீட்ட குண்டலம் சசங்க சக்கரம் அது ஸ்லோகம் தெரிஞ்சால் போகிற அது தெரியணும் ச சங்க சக்கரம்னா என்ன அர்த்தம் சங்கு சக்கரம் இந்த ஸ்லோகத்துக்கு சொல்லலை நான் அதை சொல்கிறேன் ச சங்க சக்கரம் ரெண்டு இருக்கு ச கிரீட்ட குண்டலம் புரியுறது இல்லையா குண்டலம் ச வஸ்திரம் மஞ்ச கலரில் மஞ்ச பட்டாடை உடுத்திருக்கார் ச வஸ்திரம் சரசீருக ஈக்ஷணம் தாமரை போன்ற கண்களால் பார்க்கிறார் இது எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம் ச ாரவஸஸ்தலோபி கௌஸ்துபம் ஹாரவக்ஷஸ்தலோபிகௌஸ்துபம்னா மார்பிளை அழகான மாலை போட்டிருக்கார் வனமாலை போட்டிருக்கார் துளசி மாலை போட்டிருக்கார் நமாமி விஷ்ணு சிரசா சதுர்புஜம் சிம்பிள் ஸ்லோகம் சசங்க சக்கரம் அப்புறம் படுத்துன்ட்ருந்தா சாந்தா காரம் பத்மநாபம் சுரேஷ் இதெல்லாம் நினைக்கிறது சகுண பிரம்ம ரூபம் அதுவும் விஷ்ணு ரூபம் விஷ்ணு ரூபமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு இந்த ஸ்லோகத்தோட அர்த்தத்தை அடுத்த வகுப்பில் முழுவதும் பார்த்து நிறைவு செய்வோம் என்று சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்கிறேன் ஹரி ஓம் சச்சிதானந்த ரூபாய விஸ்வோத்பத்தியாதிகேதவே தாபத்திரய விநாஷாய ஸ்ரீ கிருஷ்ணாய வயம் நுமர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே ா ஆனஸ்வீக்கி